ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பணங்களை வரிசையாக பார்த்துன்னு வரக்கூடிய ஒரு வரிசையில் இந்த அஷ்டகாஸ்ராத்தினுடைய பெருமையை பார்த்துன்னு வரும் இந்த அஷ்டகாஸ்ராத்தம் என்பதை முக்கியமாக ஸ்திரீகளை உத்தேசித்து செய்யக்கூடிய தர்ப்பணம் இதற்கு ஒரு சரித்திரத்தை நமக்கு பிரம்ம வைவர்த்த புராணமும் வாயு புராணமும் காண்பிக்கிறது அதற்கு சொல்லக்கூடியதான சரித்திரத்தில் அந்த அச்சோதா என்கிற கன்னிகை ஒரே கோத்திரத்தில் உள்ள இன்னொரு வரணை கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்டதின் தோஷத்தினால இந்த பூமியில் வந்து நதியாக ஆவிர் பவிச்சு அந்த நதிக்கரையிலேயே அந்த அமாவாசு என்கிற பித்ருவம்சத்தை சேர்ந்த ஒரு யுவாவும் விழுந்தான் கல்லாக அவர்கள் இருவரும் துக்கப்பட்ட தராண்ண ஸ்பிருசத்தை பூர்வம் பப்பா அந்த நதி எப்படி ஓடுறதுன்னா நதி ஓ ஜலம் ஓடுறது ஆனால் அந்த ஜலம் பூமியிலே இறங்க மாட்டேங்கிறது ஜலத்தினுடைய தன்மை பூமியில் இறங்கணும் அப்போதான் அந்த பூமி சாரவத்தாக இருக்கும் ஆனால் இந்த நதி கல்லில் கருங்கல்லே ஓடுறது அந்த கருங்கல் எதுன்னா இந்த அமாவாசு என்கிற இந்த யுவா அதனால் அந்த ஓடக்கூடியதான ஜலம் பூமிக்கும் பயன்படலை ஒருவருக்குமே பயன்படாத ஒரு நதியாக ஓடினான் அந்த கன்னிகை அச்சோதா அதோமுகி தீனா லஜ்ஜிதா தபசக்சயாத் தன்னை நினச்சிண்டு ரொம்ப வெட்கப்பட்டாள் அந்த கன்னிகை இப்படி ஒரு தவறை செய்துட்டோமே நம்ம ஞாத்திகள்லேயே ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது பெரிய தவறு ஞாத்திகள்னா ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு தப்பை நான் செய்துட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதாள் சாபித்திருன் பிரார்த்தையாமசா புனராத்ம சமர்த்தையே அவள் தன்னுடைய பித்திருக்கள் தன்னுடைய தகப்பனார் வர்க்கத்தில் உள்ள பித்திருக்களை நினச்சி பிரார்த்தனம் பண்ணினா அழுதா நான் இப்படி தெரியாமல் ஒரு வயதின் கோளாறு காரணமாக இந்த தப்பை நான் செய்துட்டேன் விளப்பியமானா பித்ருபிகே இதமுக்தா தபஸ்வினி அப்படின்னு அழுதா என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு அழுதா எப்படி ஒரு துஷ்ட நிறத்திலே போய் ஒரு ஸ்திரீயானவள் மாட்டிக்கொண்டால் எவ்வளவு துக்கப்பட்டு அழுவாளோ எப்படி திரும்பவும் நாம் சுதந்திரமாக நம் வீட்டிற்கு போய் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு துக்கப்பட்டு அழுவாளோ அதுபோல் இவள் அழுதா பித்தர்களை நினச்சி அழுதா இப்படி தபசு பூரா வீணாக போயிடுதே அப்படின்னு பொழுது இதமோச்சுகோ மகாபாகாக பிரசாதம் சுபையாகிறா அங்கே வந்து சேர்ந்தா இந்த பித்திருக்கள் அனைவரும் வந்து சேர்ந்து அவள் விஷயத்திலே வருத்தப்பட்ட இப்படி ஒரு தவறை செய்துட்டியம்மா அப்படி செய்யக்கூடாது நாங்கள்லாம் இருக்கும்பொழுதும் நீ எங்கள் இடத்துல நீ கேட்க வேண்டாமா இப்படி செய்துட்டியேனு அவளுக்கு ஹிதமாக சொல்லி பிரசாதம் சுபையாகிறா ரொம்ப ஸ்நேகத்தோடு வாஞ்சையோடு கூட அந்த குழந்தைக்கு இந்த பொண்ணு கன்னிக்கைக்கு ஒரு யோஜனை சொன்னால் நீ மனதுனால ஒரே கோத்திரத்தில் உள்ளவனை நீ கல்யாணம் செய்து கொண்டு கணவனாக நினச்சதுனாலே அந்த பாபத்தை நீ அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும் அதுவரையிலும் நீ இந்த பூமியிலிருந்து வர முடியாது அந்த பாப்பத்தை நீ பூமியில் இருந்து தான் அனுபவிச்சாகணும் அதற்கு பிறகு எங்களால் உனக்கு நல்லதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அஷ்டாவிம்சே பவித்ரீ தூ ரே மத்ஸ்யோனிஜ நா சத்யவதி வியாசிய ஜனநீசுபிக்ரமாத்து பிதண்ணாம் த்தம் கஷ்டம் குலம் அவாப்ஸ்யசி அந்த பிதர்கள் சொன்னால் நீ இந்த பாபத்தை சீக்கிரமாக அனுபவிச்சு முடிச்சு இந்த இருபத்தி எட்டாவது மன்வந்தரமான வைவஸ்வதமனோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல குலத்தில் நீ ஆவிர்வவிப்ப நீ ஒரு உத்தமமான ஒரு புத்திரனை நீ அடையுவ நல்ல இடத்துல உனக்கு கல்யாணமாகி நல்ல புத்திரனை நீ அடையுவ அந்த புத்திரனை அனைவரும் பாராட்டி சொல்லுவா ஸ்திரீகளுக்கு ஜென்ம கிருத்தார்த்தத்தை எப்போது அதாவது ஜென்ம கிருத்தார்த்ததைன்னா பிறவிப்பயன் பிறவி பயனை ஸ்திரிகள் எப்போ அடையிறா அப்படின்னா ஒரு புத்திரனை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு பிறவி பயன் கிடச்சிவிடுறது புத்திரன்னு பிறக்கணும் பிறந்துவிட்டால் அவர்களுக்கு ஜென்மா உத்தமமான லோகம் அவர்களுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை தான் இராமாயணத்திலே பார்த்தால் ராமாயணத்தில் ராமன் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்கிற இடத்துல தசரதர் ரொம்ப பேரானந்தப்பட்டார் அந்த ஊர் பேரானந்தப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா அப்படின்னு வால்மீகி சொல்கிறார் ராமாயணத்தில் கௌசல்ய ரொம்ப சந்தோஷப்பட்டா ரொம்ப பிரகாசமாக இருந்தாலாம் பிரசவித்த கௌசல்ய ஏன்னா புத்திரன்னு பிறந்தாச்சு இனி நமக்கு ஜென்ம கிருதார்த்ததாயிடுத்து இனி நாம் தபஸோ ஜபமோ ஹோமங்களோ செய்து அடுத்த பிறவி நன்னாக கிடைக்கணுமே இந்த பிறவியில் பல சுகங்களை அடையணுமேனு நாம் அதற்காக முயற்சி பண்ண வேண்டியதில்லை புத்திரன்னு பிறந்தாச்சு இனி நமக்கு சத்கதி தான் அப்படிங்கிறத மனசில் நினச்சிண்டு ரொம்ப சோபையாக தெரிஞ்சாள் புத்திரேன அமித தேஜஸா அப்படின்னு ராமாயணத்தில் முதல்ல குழந்த பிறந்தார்னு சொன்ன உடனே இதை தனியாக காண்பிக்கிறார் வால்மீகி காரணம் ஸ்திரீகளுக்கு புத்திரன்னு பிறந்தாச்சுன்னா அவர்களுக்கு பிறவி பயனானது கிடச்சிடுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பிதர்களம் இந்த கன்னிகைக்கு அதையே சொல்கிற உனக்கு நல்ல இடத்துல கல்யாணமாகி உனக்கு உத்தமமான புத்திரன் ஒருவன் பிறப்பான் அந்த புத்திரனினி அடைஞ்ச மாத்திரத்திலேயே உனக்கு உத்தமமான லோகம் கிடைக்கும் மீண்டும் நழுவாத ஒரு ஸ்தானமானது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பித்திருக்கள் அனுகிரகம் அந்த உத்தமமான அந்த புத்திரனும் அனைவராலும் பாராட்டப்படுவார் அவர் லோகத்திற்கு ஒரு பெரிய உபகாரங்களை செய்யக்கூடியவனாக இருப்பார் அனைவரும் தினமும் நினச்சி பார்க்கக்கூடியதான புத்திரனாக இருப்பான்வன் அப்படி ஒரு புத்திரனை நீ அடைஞ்ச மாத்திரத்திலேயே உனக்கு இந்த பாபமானது சுத்தமாக நீங்கி போயிடும் திரும்பவும் இதுபோல் கெட்ட எண்ணங்கள் மனதில் உருவாகாது அப்படின்னு பிதர்கள் அனுகிரகம் பண்ணுறா அந்த கன்னிகைக்கு தஸ்மாத்ராஜ்னோ வசோஹ்கன்யா தொமவசியம் பவிஷ்யசி பிரௌஷ்டபத்யஷ்டகா பூஜகா பிதலோகே பவிஷ்யசி ஆயுர் ஆரோக்கியதா நித்தியம் சர்வகாமஃபலப்பிரதா உன்னையும் உன்னை மாதிரி பால்ய வயதில் சிறுவயதில் கல்யாண வயதில் நினச்சி பார்க்கக்கூடாத விஷயங்களை நினச்சி பார்த்ததினாலே வந்த பாபமும் பாபத்தினால் ஏற்பட்ட தோஷங்களுடைய ஸ்திரீகளும் கல்யாணம் செய்து கொண்டு எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் இருந்து காலமான ஸ்திரீகளுக்கும் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசப்பட்டு இருந்து கல்யாணம் ஆகாமலேயே காலமான ஸ்திரீகளுக்கும் கர்ப்பத்திலேயே இருக்கிற பொழுது காலமான ஸ்திரீகளுக்கும் இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் உத்தேசித்து அஷ்டகா என்கிற ஸ்ராத்தத்தை அனைவரும் செய்வா அந்த ஸ்ராத்தினுடைய பலன்னாலே இதுபோல் உள்ள ஸ்திரீகள் அத்தனை பேருக்கும் பாகம் பூர்ணமாக கிடைக்கும் அத்தனை ஸ்திரீகளுடைய சாபமும் தாபமும் நிவர்த்தியாகும் அந்த அஷ்டகாஸ்ராத்தத்தை செய்பவர்கள் தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியத்தை பூர்ணமாக அடைபவர்களாக ஆவார்கள் அப்படின்னு பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணி இந்த அஷ்டகாஸ்ராத்தம் எப்போது நடக்கும் அப்படின்னா உத்தராயணம் பிறந்து இந்த அஷ்டகா அஷ்டகாசிர்தத்தை அனைவரும் செய்வா அதனால் ஸ்திரீகள் அத்தனை பேருக்கும் பூர்ணமான திருப்தி கிடைக்கும் என்று சொல்லி அனுகிரகம் பண்ணினா மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்